சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தாபத்ரயவிநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நம ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தை தொடக்கத்திலருந்து நம்ம படிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவை பன்னிண்டு தொடர்ந்து நாம் ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் ஸ்ரீதரர் இந்த பதினோராவது அத்தியாயத்துக்கு ஒரு சிறிய முகவரை கொடுத்துருக்கிறத நாம் பார்த்தோம் அதில் நாலு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னேன் நான் இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் பிரவருத்தி தரானந்த கிருஷ்ணக் கிரீடானுவர்ணிதா தன்னிவிறா பரானந்த பதாரோகோ அனு வர்ணியதே பிரவிறத்தி அப்படிங்கிற ரூபத்தில் கிருஷ்ணனுடைய ஆனந்தமே வடிவான கிருஷ்ணனுடைய கிரீடை லீலைகள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டது தன் நிவர்த்தியா அதாவது பத்தாவது அத்தியாயத்தில் தசமஸ்கந்தத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலா வினோதங்கள்லாம் வர்ணிக்கப்பட்டது அது பிரவிறத்தி மார்க்கம் போன்றது இப்போ நிவர்த்தி மார்க்கம் போன்ற பரானந்த பத ஆரோக அணுவர்ணியத்தே அதிலிருந்து விடுபட்டு நிவர்த்தி மார்க்கம் அதாவது தர்மத்தில் ஈடுபடுறது பிரவருத்தி என்றும் தர்மத்தை விட்டு விலகிறது தர்மத்தை விட்டு விலகிறதுனா அதர்மம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை ஞான நிஷ்டையில் இருக்கிறதுன்னு அர்த்தம் தன் பரானந்த பத ஆரோகா அந்த பரானந்தமான பத ஆரோகம் மேலான பதத்தை அடையக்கூடிய அதை வர்ணிக்கிறாருங்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிரவருத்தியை சொல்லிவிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய நிவர்த்தி இங்கே சொல்லப்பட போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த பதினோராவஸ்க்கில் ஏம் தாவத்து தசமஸே பூபார அவத்தரூதிபூஷுவம் அவசுராம்சகவீஸ் ததுச்சித்தவத்திவிடம்பனஸ்மரம் பரேஷா ஆனந்திரீடா நூபாயித்த அது இதுன माया वैभवस्य पूर्वकं அப்போ மாயவியாத்மோபேசபூர்வம் கிரீடா பூத்தலே அவத்தரித்தி சுராம்ஷா மௌசல அப்பாணபூவ் அனுகிரை நஜபதாரோ நூப்போகத்துக்கு அப்புறம் இல்லைமர் இவ்வாறு பத்தாவது அத்தியாயத்தில் பூபாரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அது மாத்தமில்லை அவரோட விபூதி மகிமைகளையும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய விபூதிகளையும் இந்த எதுவம்சத்தில் அவதாரம் பண்ணியிருக்கிற சகல தேவர்களுடைய தேவாம்சத்தையும் பகவான் கிருஷ்ணனுடைய செயல்களையும் அதிசயங்களையும் அதை கேட்கறதுனால ஸ்மரிக்கிறதுனால எல்லோருக்கும் ஆனந்த காரணம் ஆனந்தத்துக்கு அது அவருடைய லீலா வினோதங்களையெல்லாம் கேட்டு அதை ஸ்மரிக்கின்றவர்களுக்கு அதிலேயே ஈடுபடுகிறவர்களுக்கு பெரிய ஆனந்த காரணமான கிரீடையை நிரூபிச்சுட்டு இப்போ அவருடைய அபரிமிதமான யோக மாயா வைபவம் எல்லையற்ற அந்த யோகசக்தி அந்த மாயா வைபவம் பக்தர்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணி விளையாட்டுக்காக பகவானுடைய விளையாட்டுக்காக வேண்டி பூமியில் அவதாரம் பண்ணின அதிகாரிகளாகிய தேவாம்சத்தை உடையவர்களை இந்த மௌசலை அதாவது இந்த ஒலக்க உலக்கையினால் அடித்து கொண்டு இறந்தார்கள் இல்லையா அபதேஷேன்னு மௌசல உபதேசேன்னு இந்த மௌசல பருவத்தை உபதேசம் பண்ணி அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த ஸ்தானத்துக்கு போய் சேர்ந்ததையும் பிரம்மாதி தேவர்களுடைய அனுகிரகத்துக்காக வேண்டி பகவான் தன்னுடைய வைகுண்டத்துக்கு திரும்பவும் போனதையும் வர்ணிக்கிறது சுருக்கமாக சொன்னால் இந்த பத்தாவது ஸ்கந்தத்தில் பகவானுடைய லீலா வினோதங்களும் இந்த பதினோராவது ஸ்கந்தத்தில் அவருடைய யோக மாயா மகிமைகள் அதை விட அவருடைய பக்தர்களுக்கு அவர் செய்த தத்துவோபதேசங்கள் இதெல்லாம் சொல்கிறார் அது மட்டும் இல்லை எல்லாரையும் தேவலோகத்துக்கு யாரெல்லாம் இந்த பூபாரத்தை குறைக்கிறதுக்காக அவதாரம் செய்தார்களோ அவர்களெல்லாம் தேவலோகத்துக்கு அவரவர்களுடைய ஸ்தானத்துக்கு போகும்படி பண்ணிவிட்டு தானும் வைகுண்டத்துக்கு கிளம்புறதுக்கு போகிற விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த அத்தியாயத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் மேலும் தத்திர குருக்ஷேத்திர யாத்திராயாம் அவிரக்திய வசுதேவஸ் கர்மணா கர்மனிர்ஹாரா யா சாத் நான் ததுச்சியதாம் இத்தியம் கர்மயோகம் பஷ்டவத்த நாரதாதிபி கர்மயோக நிரூபிதா இங்கே இந்த பதினோராவது ஸ்கந்தத்தில் குருக்ஷேத்திர யாத்திரையில் இஷ்டமில்லாத வசுதேவனுக்கு கர்மத்தினால் கர்மத்தை போக்கிற வழி எதுவோ அதை சொல்லணும்னு கேட்டுக்கொண்டார் நாரதர்கிட்ட கர்மயோகத்தை பற்றி நாரதர் முதலான ரிஷிகள் இன்னும் பலவேறு ரிஷிகள்லாம் நாரதாதிபதி கர்மயோகா நிரூபித்தா கர்மயோகமானது நிரூபிக்கப்பட்டது கர்மனா கர்ம நிர்காரா ஏஷசாது நிரூபித்தா யச்யாப்த வித்தேன சுக்லேனேஜேத பூருஷா இத்தியாதினா இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் கர்மத்தினால கர்மத்தை ஜெயிக்கிறதுக்கான வழியை நன்றாக நிரூபிச்சிருக்கார் ஸ்ரத்தையினால் கிடைச்ச பணத்தினால நல்ல செல்வத்தினால கடவுள மனிதன் போற்றி வழிபட வேண்டும் என்றும் சொன்னார் தினச்ச விஷுத்த சுவையிருணராம பரமேஸ்வரத்தினாத்தபானயே ஸ்ரீகிருஷ்ணேனுஷ்டம் வச்சோவசமவேதம் தாத்தை தன்மே எண்ணப்பு சமுதிய தவிரமத படிச்சுட்டுருக்கிறது பதினோராவது ஸ்கந்தத்துக்கான முகவரைங்கிறத மறக்கக்கூடாது அப்படி நாரதரால உபதேசிக்கப்படுற வசுதேவர் அந்த விஷுத்த சத்துவத்தோடு நல்ல பகவானை பூஜை பண்ணுறதுனால கர்மத்தினால் கர்மத்தை அழிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா அப்படி கர்மத்தினால் கர்மத்தை நீக்குகின்ற சக்தியினால் மனசு சுத்தமாகி கிருஷ்ணரையும் ராமரையும் பரமேஸ்வரனாக தெரிந்து கொள்கிறத பற்றி முதல் ஆறு சொல்லப்பட்டது இந்தளவிலே இன்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் பிரவருத்தி தரானந்த கிருஷ்ண கிரீடானுவர்ணிதா தன்னிவிருத்தியா பரானந்த பதாரோகோனு வர்ணியதே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில்